வணக்கம் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையிலான உலக பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது 2. தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது மூன்று கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிர மாநிலம் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ளது நான்கு ஜனவரி 22 ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தமிழகத்தில் முதன் முதலாக மாணவர் காவல் படை சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அதன் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடு நடைபெற்ற இடம் எது இரண்டு அகில இந்திய அளவில் ரயில்களை தூய்மையாக வைத்திருப்பதில் முதலிடம் பெற்றுள்ள ரயில்வே மண்டலம் எது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான கட்டிடக்கலையின் உலக தலைநகராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நகரம் எது நான்கு நான்காவது அரேபிய பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான கூடுகை நடைபெற்ற நாடு எது ஐந்து ரூபாய் நூறுக்கும் அதிகமான மதிப்புள்ள இந்திய கரன்சிக்கு தடை விதித்துள்ள நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி